ராஜரியானா வணக்கம் நான் கோபம் பேசுகிறேங்க ஆனால் இப்போ புரியுது நீங்கள் சொல்கிறது இப்போ மூணு மரத்துக்கு இடையிலையும் நாலு மரத்துக்கு இடையிலையும் அதாவது முக்கோண வடிவில் இருக்கும் முதல் முக்கோணத்தில் வந்து உரம் அடுத்து வரக்கூடிய அதே சாரியில் அடுத்து வரக்கூடிய முக்கோணத்தில் உரம் தண்ணி அதுக்கு அடுத்து வரக்கூடிய முக்கோணத்தில் வந்து உரம் அப்படி மாற்றி மாற்றி வைக்கிறோம் இப்போ இதில் என்னென்னா முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு மரங்களும் கடைசியில் இருக்கக்கூடிய ரெண்டு மரங்களுக்கும் தண்ணியா உரமாகதோ ஒன்று தான் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு எப்படி பண்ணுறது ஏன்னா ஆரம்பிக்கும் போது ரெண்டு மரமாக வச்சுருப்பாங்க அப்போ அந்த இடத்த வந்து ஒன்று தண்ணியாக தண்ணியாக ஆரம்பித்தா உரம் இருக்காது உரத்தில் ஆரம்பித்தா தண்ணி இருக்காது அதுமாதிரி கடைசியாக முடியறதுல அப்படி ஏதோ ஒன்றாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மரங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அது மக்களுக்கு நல்லா புரியும் இதே நாலு மரங்கள் வச்சாலும் அதே தான் இப்போ முதல் நாலு அதாவது மொதல் சதுரம் அடுத்த சதுரம் அடுத்த சதுரம் நாலு மரங்கள் சேர்ந்தால் ஒரு சதுரம் வரும் மொதல் சதுரத்தில் உரம் அடுத்த தண்ணி அடுத்த சதுர தண்ணி வருது இப்போ இது மட்டும் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது அந்த விளக்கு மட்டும் மட்டும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் புரிய மாதிரி சொல்லினால் பரவாயில்ல கண்டிப்பாக அதுக்கும் பதில் இருக்கும் இல்லை அந்த மாதிரி ஒரு படம் போட்டு சொல்லிடுங்க இப்போ தண்ணி வைக்கிறதுக்கு ரெண்டடி ஆழம் ரெண்டடி அகம் ரெண்டடி நீளம் அதில் வந்து தண்ணி வைக்கிறோம் அது சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதேமாதிரி குப்பை வைக்கிறதுக்கு நம்ம வரைசிட்டி மாதிரியே அதாவது நம்ம த தட்டம் கொட்டோம்னு சொல்லுவோம் அந்த கூடை மாதிரியே ரெண்டு கூட ஆக ஆக வர மாதிரி அதே அவள் வந்து ரெண்டு ஆகம் பரப்புள்ள ரெண்டு கூட கொட்டுற மாதிரி ஆகமுள்ள பரப்பில் குழி எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதை நான் ஒத்துக்கிறேன் இதில் என்ன எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா இந்த குப்பையை நம்ம போகிறோம் குப்பை மக்கிறதுக்கு நமக்கு வந்து தண்ணி ஈரம் வேணும் ஈரம் இருந்தால் தான் மண்புள்ள இப்போ தண்ணி ஒரு பக்கம் எடுத்துகிறோம் குப்பையும் ஒரு பக்கம் கொட்டுறோம் மழை பெய்க்கும் போது இருக்கும் வெய்ய காலத்தான் அந்த ஈரம் இருக்காது அப்போ அந்த குப்பை எப்படி மக்கி அந்த தென்னை மரம் எப்படி தண்ணி மூழம்போ தானே எல்லா மரங்களுமே உரத்தை வந்து தண்ணி மூழம்போதான் உரியும் அப்படிம்போது அந்த இடத்துல நம்ம தண்ணி உள்ளா எப்படி மரங்கள் எடுத்துக்கும் ஏன்னா தண்ணி ஒரு பக்கம் பாய்க்கிறோம் உரத்தை ஒரு பக்கம் போகிறோம் அந்த உரத்தை நேராக என்ன மக்குனாலும் மண்புழு சாப்பிட்டாலும் கடைசா தண்ணியோடு கலந்து தானே தென்னை மரத்துக்கு போனோம் அப்படிங்கும்போது தென்னை மரம் வந்து எப்படி எடுத்துக்கும் இது பொதுவான ஒரு கேள்வி ஏன்னால் வந்து தண்ணியே இல்லை தண்ணி வேறு எடுத்து விட்டிகிட்டு எனக்கு இது ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்குது இந்த குழப்பங்களுக்கு பதில் கடைசி சொல்லுங்க அது எனக்கு புரிய மாதிரி சொல்லுங்கள் என்னோடய இது நன்றி